தலைப்பு ஐம்பது சிவகுணமும் ஜீவகுணமும் சிவகுணம் 8 1. தன்வயத்தன ஆதல் இரண்டு தூய உடம்பினன் ஆதல் 3. இயற்கை உணர்வினன் ஆதல் 4. முற்றும் உணர்தல் 5. எல்பாகவே பாசங்களின் நீங்குதல் 6. பேரருள் உடைமை 7. முடிவில் ஆற்றல் உடைமை 8. வரம்பில் இன்பமுடைமை ஜீவகுணம் எட்டு ஒன்று பராதீனன் இரண்டு துக்கதேகி தேகி மூன்று செயற்கை உணர்வினன் நான்கு சிற்றுணர்வினன் ஐந்து பந்தன் ஆறு காடிண்ணியன் ஏழு நிர்பவன் எட்டு மலதேகி